அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஒப்புரவு அறிதல் அதிகாரத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம் அதனுடைய சுருக்கத்தை சாரத்தை நாம் கொஞ்சம் சிந்திப்போம் கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொல்லோ உலகு இதுதான் முதல் குரல் எப்படி மேகமானது யார்கிட்ட இருந்தும் எதையும் எதிர்பார்க்காம மழையை பொழிந்து உலகிற்கு நம் எல்லோருடைய உணவுப் பொருளை கொடுப்பதாகவும் தானும் ஒரு உணவாகவும் இருந்து அருள் புரிகிறது அதுக்கு நாம் என்ன செய்யறது அது மாதிரி எப்படி மேகமானது மழையை கொடுத்து மக்களுக்கு பேருதவி புரிகிறதோ அதைப்போல நாமும் சமூகத்துக்கு நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நல்ல காரியங்களை செய்து வருங்கால தலைமுறைக்கு இன்னும் சிறப்பான ஒரு மன அமைதியான வாழ்க்கையை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கடப்பாடு கைமாறு வேண்டா அப்படின்னர் கைமாறி யார்ட்டையும் எதையும் எதிர்பார்க்காம உலகத்துக்கு நன்மை செய்ய வேண்டும் அது மட்டும் அல்ல அடுத்த குரலில் சொன்னார் நாம் பொருள் ஈட்டுவதே பிறருக்கு வழங்குறதுக்குத்தான் சொன்னார் நாம் அனுபவிக்கிறத விட சமூக தேவைகளை உணர்ந்து நம்மை போல பிறரையும் உயர்த்துவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் ஆகவே முயற்சி பண்ணி சம்பாதிக்கிற பொருளெல்லாம் தகுதியுடையவர்களுக்கு அல்லது தகுதியை உருவாக்குவதற்காகவாவது அதை செய்ய வேண்டும் வேளாண்மை செய்ய வேண்டும் பரோபகாரம் செய்ய வேண்டும்னர் இந்த பரோபகாரம் பண்ணுறது பெரிய பாக்யம்னு சொல்கிறார் ஆக முதல் குரல் என்ன சொல்லுகிறது கண்டிப்பா எல்லாரும் ஒப்புரவு அறிந்து செயல் புரிய வேண்டும் உலகத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு இந்த இரண்டாவது குரல் முயற்சி பண்ணி ஈட்டுகிற பொருளெல்லாம் தகுதி உடையவர்களுக்கு அல்லது தகுதியை உருவாக்கிக் கொள்பவர்களுக்கு உபகாரம் செய்யவதற்காகத்தான் இது பெரிய வாய்ப்புங்கிறார் மூணாவது குரலில் புத்தேள் உலகத்தும் ஈண்டும் பிறல் அரிதே ஒப்புரவின் நல்ல பிற இந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது பிறருக்கு நன்மை செய்யறதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மனித பிறவி ஆகவே தேவலோகத்துக்கு போனாலும் இந்த வாய்ப்பு கிடைக்காது அங்கே எல்லாரும் நிறைவா இருக்கிற இடத்துல நமக்கு உபகாரம் செய்யறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை ஆனால் இங்கே நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது அதை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அது மாத்திரமல்ல நம்ம மாதிரி தான் பிற உயிர்களும்னு தெரிஞ்சு அவர்களுக்கு உதவி செய்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி செய்யலைன்னா வாழ்ந்து பயன் இல்லைன்னு சொன்னார் நாலாவது குரலில் மூன்றாவது குரல் புத்தேள் உலகத்தும் ஈண்டும் பிறல் அறிதே ஒப்புரவின் நல்ல பிற நான்காவது குரல் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் ஒத்தது அறிவான் தான் உயிர் வாழ்கின்றவன் மற்றவர்களெல்லாம் செத்தவர்களுக்கு சமானம் என்று சொன்னார் அப்புறம் மூன்று உதாரணங்களை சொல்லி அஞ்சு ஆறு ஏழு குரல்ல செல்வத்தை ரொம்ப அழகா பயன்படுத்தணும் அறிவாளியானவன் பயன்படுத்துகிறான் என்ற அர்த்தத்திலே சொன்னார் உலகவாம் பேரறிவாளன் திரு ஊருணி நீர் நிறைந்தற்றே ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு நல்ல படித்தவனுடைய செல்வமானது உலக மக்கள் எல்லாம் விரும்பக்கூடிய ஊணியானது நீர் நிறைந்திருப்பதற்கு சமமானதுன்னு சொன்னார் ஆக மக்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமான நீர் ஊரணியில் இருந்தால் எவ்வளவு நன்மையோ அவ்வளவு நன்மை பேரறிவாளனுடைய செல்வம் சமூகத்துக்கு நன்மை பயக்கும் மேலும் நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு இறைவன் அருள் புரியட்டும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு